तापत्रय சச்சிதானந்த விஷ்வோத்தியேதாபய விநாசாய் பகவான்ஷ்ய பீத்தவாசியுதீவத்சிங்கி கரபாஜனொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க துவாபர யுகத்தில் பகவான் அதாவது பச்சை நீலம் இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு சியாமள வர்ணமாக இருக்கிறார் சியாமள மேகசியாமகான்னு சொல்கிறோமே அப்படி கரும் பச்சை அப்பேற்பட்ட ஒரு நிறமுடையவராக விளங்குகிறார் பீத்தவாசாகா மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டிருக்கிறார் நிஜாயுதஹா வழக்கமாக சாதாரணமாக நம்ம பார்க்குறோமே அந்த மாதிரி ஆயுதங்கள் தான் சங்கம் சக்கரம் கதா முதலான ஆயுதங்களோட ஷாரங்கம் இதோட இருக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆஹ் ஸ்ரீவத்ஷாதிபிகி அங்கை மார்பில் அந்த ஸ்ரீவத்ஷாங்கம் அப்படின்னு சொல்கிறோமே அந்த அங்கத்தோட மார்க் அதுதான் நம்ம மச்சம்னு சொல்கிறோம் அதோட கூடினவராக அங்கைகி லக்ஷணகி இது போன்ற லக்ஷணங்களால் உபலக்ஷித்தஹா என்று அவர் விசேஷமாக தியானம் பண்ணப்படுகிறார் பக்தர்களால் யோகிகளால் அவ்வாறு பகவான் தியானிக்கப்படுகிறார் ஆக சியாமள மஞ்சள் நிற ஆடையோட சங்க சக்கர சாருங்கம் கதையோட ஸ்ரீவத் சாதி உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்களோட இந்த லக்ஷணங்களால் அவர் சிந்திக்கப்படுகிறார் உபலட்சித்தாகனா சிந்திக்கப்படுகிறார் கருதப்படுகிறார் தியானிக்கப்படுகிறார் அப்படின்னு பொருள் அடுத்த ஸ்லோகத்தையும் சேத்தை படிச்சு விடலாம் தம் ததா புருஷம் மர்திய மகாராஜோபலக்ஷம் நிற்ப ஓ அரசனே ஜிஜாசவஹா மர்த்தியா உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு இருக்கக்கூடிய மனுஷர்கள் எல்லாம் அப்பொழுது அந்த துவாபர யுகத்துல ததா தம் புருஷம் அந்த பகவானு மகாராஜோபலக்ஷணம் மகாராஜனுக்கு எப்படி ஒரு உபச்சாரங்கள்லாம் பண்ணுவார்களோ கொடை காட்டுறது சாமரம் வீசறது இது மாதிரி நிறைய படைகளோடு எல்லாம் போய் பண்றார் இல்லையா ராஜா வருவார் இல்லையா அது மாதிரி மகாராஜாவுக்கு நிகராக ராஜோபச்சாரம்னு சொல்றோமே சமஸ்த ராஜோபச்சார பூஜாம் சமர்ப்பயாமின்னு சொல்ற மாதிரி மகாராஜோபலக்ஷணம் எஜந்தி அப்படி கருதி பூஜை பண்ணுகிறார்கள் அதுக்கு உபாயங்கள் என்னன்னா வேத மந்திரங்களையும் உபயோகப்படுத்துகிறார்கள் ஆகம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கிரமங்களையும் முதிரைகள் அதற்கான தந்திர கிரமங்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் வேத தந்திராபியாம் ஆக வைதிக முறைப்படியும் தந்திர முறைப்படியும் அவரை பூஜை பண்ணுகிறார்கள் அந்த பரம புருஷனை பூஜை பண்ணுகிறார்கள் மகாராஜோபலக்ஷணம் எஜந்தி மகாராஜனுக்கு நிகராக கருதி அவரை பூஜை பண்ணுகிறார்கள் ராஜோபச்சாரம்னு அர்த்தம் ஆக தொடர்ந்து நாம அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் இப்போ பூர்த்தி பண்றேன் சாம பீதவாசா நிஜாயுதீவத்சாதிபிரங்கை லக்ஷணைருபிதம் துருஷம் மத்திய